முதல் முறையாக நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போகின்றோம் சரி இந்த அங்கத்துல பாத்தீங்கன்னா இனி வாரந்தோறும் நீங்கள் அறிந்த விஷயங்கள் நாங்கள் அறியாத விஷயங்கள் நாங்கள் அறிந்த விஷயங்கள் நீங்கள் அறியாத விஷயங்கள் இப்படியாக அறிந்ததும் அறியாததும் அறிந்தும் அறியாததும் நிற விஷயங்கள் பன்னிரண்டாம் தேதி வரைக்கும் அதாவது முக்கியமான நோக்கமே வந்து இது நோய்கள் தொடர்பான ஒரு முன்னுணர்வு வந்து ஒரு வியானசை வந்து எங்களுடைய சமூகத்துக்கு இடையில மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வந்து உருவாக்குறதுக்காக தான் இந்த கேம்பின் உடைய முழுக்க அத்தியாய நோக்கமே ஆகியால் அப்படி பார்க்கையில் வந்து இந்த மக்களோட வந்து நேர்களோட வந்து இருக்கக்கூடிய இதய நோய்கள் தொடர்பான ஒரு சில தகவல்களை வந்து நாங்க பகிர்ந்து கொள்ளலாம் ஆஸ்திரேலியாவில வந்து இதே நோய்கிறது மக்கள் மரணங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது ஒரு நிமிடத்துக்கும் வந்து ஒருவர் வந்து இதய நோயாளர் ஐம்பத்தி ஒரு நிமிடத்திற்கும் அதே போல வந்து இது வந்து ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இல்லாமல் எல்லாருக்குமே வர்களுக்குண்டு வந்து பல கிடைக்க போடாதீங்க இந்த இது போன்ற இதில் இருந்து அதாவது வாழ்க்கை முறையில வந்து பல இளைஞர்களுக்கு வந்து இது வர்றதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கு அவருக்கு மில்லாத உணவுகளை சாப்பிடறாங்க அது மட்டுமின்றி போதுமான உடற்பயிற்சியும் இளையர்கள்லாம் செய்யற மாற்றாங்க இல்லையா உம் சொல்லுங்க தொடருந்து அந்த வகையில வந்து இந்த இதே நோயில வந்து உங்களுக்கு வந்து இப்ப முக்கியமான தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தெரிஞ்சு கொள்ள இதே நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டது அறிகுறி தென்படுத்தா நீங்க உடனடியாகவே வந்து உங்களுடைய அவசர தொலைபேசி இலக்கமான அழைத்துருங்க அதுக்கு அழைத்து ஏனென்றால் நீங்க வந்து தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் வந்து உயிருக்கு ஆபத்தா முடியும் அதாவது வந்து ஹார்ட் அட்டாக் வர தொலைபேசிக்கு அழைத்துடுங்க அதே போல நீங்க ஒரு மொபைல் தொலைபேசியில் இருந்தா ஒன்று ஒன்று இரண்டு இலக்கத்துக்கு அழைத்துடலாம் இதே போல நாங்க வந்து ஒரு சில இதே நோய் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கான கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சில நான். விடயங்களை உடற்பயிற்சிகள் நேரடி புகைப்பிடித்தல் மட்டும் இல்லாமல் இரண்டாம் கட்ட புகைப்பிடித்தல் என் ஒருத்தர் புகைப்பிடித்தான் நீங்க புகையை பிடிக்காம இருந்தாலும் நீங்க மற்றவர்களுடைய புகைப்பிடிப்பவர்களுடைய 1-8-8 <laughs> நீங்களும் <laughs>